வணக்கம் நேர்கிலே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க புரட்சி போரின் போது பிரிட்டன் ராணுவ தளபதி தாமஸ் கேஜ் பிறப்பித்த ராணுவ சட்டத்தின்படி தமது ஆயுதங்களை கீழே வைக்கும் அனைத்து குடியேற்றக்காரர்களுக்கும் மன்னிப்பு அளிப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு பிலிப்பைன்ஸ் ிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆண்டு அமெரிக்காவின் விஸ்கொன்சின் மாநிலத்தில் இடம்பெற்ற சூறாவளியில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நான்கு மாநிலங்களில் பெண்கள் பொது வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் எனினும் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல்கேரியாவில் அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பதிமூன்றாயிரம் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் பிரான்சில் ஜெர்மனியிடம் சரணடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் நெல்சன் மண்டேலாவுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதித்தது ஆயிரி எண்பத்தி ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் முன்னாள் பேரரசர் ஜீன் பெடல் பொக்காசாவுக்கு அவரது பதிமூன்று ஆண்டுகால ஆட்சியில்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 விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் வெனேரா 4 விண்கலத்தை வெள்ளி கோலை நோக்கி செலுத்தியது வேறொரு கோலின் வளிமண்டலத்தினுள் சென்று தகவல்களை பூமிக்கு அனுப்பிய முதலாவது விண்கலம் இதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு டேவிட் கில் ஸ்காட்டிஷ் இங்கிலாந்து வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மார்ஷல் ஏ நேசமணி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் வி நடராசன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிஜே எலியேசர் இலங்கை ஆஸ்திரேலிய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் அமைச்சர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஒன்றாவது அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜி வடிவேலு இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்மினி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தாமஸ் சி ஜன் ஆங்கில விலங்கியலாளர் தாவரவியலாளர் மற்றும் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சிபில் கார்த்திகேசு இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியரை எதிர்த்து போராடிய மலேசிய தமிழ் பெண்ணிவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கிரிகோரி பெக் அமெரிக்க நடிகர் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எலினோர் ஓசுட்ரம் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாண்டு மாமா தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொடுக்கா புலி தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் இந்நாளின் சிறப்புகள் ஹெல்சிங்கி பின்லாந்து நாட்டில் பிலிப்பைன்ஸ் விடுதலை நாள் ரஷ்யாவில் ரஷ்ய தினம் ஹெய்த்தி நாட்டில் குழந்தைகள் தினம் மற்றும் சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேரங்களே